வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்றாவது செய்தி சேவை ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் அரசுப் பகுதிகளில் புதிதாக இரண்டு லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மின்வாரிய உதவி பொறியாளர் பணியில் வெளி மாநிலத்தவர்களை நியமித்துள்ளது தொடர்பான இறுதி முடிவு நீதிமன்ற உத்தரவிற்கு உட்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனால் குற்றால பகுதிகளிலும் மிதமான சாரலுடன் நிலவுகிறது முக்கிய அறிவுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரும் வேதாந்தா வழக்கை தான் விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் விலகியதை அடுத்து ஸ்டெர்லைட் வழக்கை விசாரிக்க புதிய அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிபா வைரஸ் அறியுறியுடன் புதுச்சேரி வந்த எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நபர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளிகளில் விளையாட்டை மேம்படுத்துவதன் மூலம் தொடரும் நீட் கொலை எண்ணங்களில் அவர்களை மீட்டெடுக்க முடியும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தலித்துகள் நிலங்களை ராஜராஜ சோழன் பறித்ததாக இயக்குநர் பா ரஞ்சித் பேசியது தொடர்பான செய்தி தவறானது என திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மத்திய அரசின் மும்மொொழிக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு ஏற்பட்டது போல மேற்கு வங்கத்திலும் ஏற்பட்டுள்ளது சோபூர் பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் சோதனையை மேற்கொண்டனர் அப்போது பயங்கரவாதியுடன் சண்டை விடைத்தது இருதரப்புக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருவதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ரயிலில் பயணித்த தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கடும் வெப்பத்தால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவால் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடன் மெகா கூட்டணியை மீண்டும் அமைக்க லாலு பிரசாத்தின் ராஷ்ட்ரிய ஜனதாதள் விருப்பம் தெரிவித்துள்ளது மாநில முதல்வர்களுக்கு எதிரான கருத்து தெரிவித்தால் அது என்ன கொலை குற்றமா என்று உத்தரப்பிரதேச அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் கேள்வி கணைகளை டெல்லியில் வரும் பதினைஞ்சாம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் உலக செய்திகள் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி என்ற நாட்டில் பயங்கரவாத கும்பல் மொத்த கிராமத்தையே ஒரே இரவில் கொன்று எரித்த சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் வகையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பதினஞ்சாயிரம் கிலோ காகித கழிவுகளை சேகரித்துள்ளார் தென் சீனாவில் கடுமையான மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெர்லினில் விலங்குகளை சித்திரவதை செய்யக்கூடாது என்பதற்காக முதன் முறையாக ஹாலோ கிராம் முறையில் சாகசங்கள் நிறைந்த சர்க்கஸை அறிமுகப்படுத்தி உள்ளது இது மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது லியனோ பிசின் வரைந்த உலகின் விலை உயர்ந்ததாக கருதப்படும் ஓவியத்தை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஏலத்தில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வணியச்செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்திகள் மூலம் கூகுள் நிறுவனம் நாலு பில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் முப்பத்தி கோடி வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி நேற்று சென்னையில் தங்கும் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இருநூத்தி ரூபாய் குறைந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் விலை உயர வாய்ப்புள்ளதாக நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் யுவராஜ் சிங் ஓய்வு அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துகள் மழை குவிந்து வருகின்றன அவருக்கு ஒரு பிரியாவிடை போட்டி அளித்து ரசிகர்கள் முன்னிலையில் கடைசி போட்டியை ஆடி கவுரவமாக அனுப்ப வேண்டியது நமது கடமை என ரசிகர்கள் இந்திய அணியின் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் வானிலை காரணமாக நேற்று நடைபெற இருந்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான போட்டி கைவிடப்பட்டது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து கைவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஷிகர் தவான் விலகியுள்ளார் இதனால் அவருக்கு பதில் தொடக்க வீரராக யார் களம் இறக்கப்படுவார் என்பது குறித்து இந்திய ரசிகர்களிடையே பெரும் கேள்வி எழுந்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்